முப்பத்தி எட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லும் அழைகின்ற செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரும் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலாநாதம் நோன்பு நோப்பாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை அபூஹுரா ரதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்